தம்மை பின்பற்றுகிறவர்கள் ஒருமனமாக இருக்க வேண்டும் என்பதையே பிரதானமாய் விரும்புகிற ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு காலமும் காரியமும் Times and Task வாசிக்க வேண்டிய பகுதி நெகேமியா இரண்டாம் அத்தியாயம் முதல் ஆறு வசனங்கள் அர்த்தசஷ்டா ராஜாவின் இருபதாம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன் நான் முன்பு ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாக இருந்ததில்லை அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன உனக்கு வியாதி இல்லையே இது மனதின் துக்கமே ஒளிய வேறு ஒன்றும் இல்லை என்றார் அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி ராஜா என்னென்றைக்கும் வாழ்க என் பிதாக்களின் கல்லலைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்கமுகமாய் இராதிருப்பது எப்படி என்றேன் அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்றார் அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கும் முது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லர்கள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்திற்கு நீரனை அனுப்ப வேண்டிக் என்றேன் அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்திலே உட்கார்ந்திருந்தாள் ராஜா என்னை பார்த்து உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும் நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார் இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று அப்படியே பதினேழாம் வசனத்திலிருந்து இருபதாம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன் பின்பு நான் அவர்களை நோக்கி எர்சலேம் பாலா இருக்கிறதையும் அதன் வாசல்கள் சுடப்பட்டு சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே நாம் இனி நிந்தைக்குள் இராதபடிக்கு எரிசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி எனது தேவனுடைய கரம் என் மீது நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடே சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன் அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் ஓரோனாயிய சண்பல்லாத்தும் அமோனியனான தொபியா என்னும் ஊழிய காரணம் அரபியனான கேஷியமும் இதை கேட்டபோது எங்களை பரிகாசம் பண்ணி எங்களை நிந்தித்து நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன நீங்கள் ராஜாவுக்கு ரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ நான் மறுமடியாக பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி பரப்பண்ணுவார் அவருடைய ஊழியக்காரராக நாங்கள் எழுந்து கட்டுவோம் உங்களுக்கோ வென்றால் எரிசிலே மேலே பங்கும் இல்லை பாத்தியமும் இல்லை உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன் இன்றைய மனப்பாட வசனம் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி வசனம் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் பை திஸ் லவ் பார் ஓன் அண்ட் அதிச்சபையின் ஒருமன பாட்டை குறித்து நேற்று நாம் தியானிக்க தொடங்கினோம் நேற்று இறந்து இரண்டு வழிமுறைகளை நாம் கற்றோம் இன்றும் நாம் தொடர்வோம் மூன்றாவதாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இயேசுவை பின்பற்றியவர்களாக திருச்சபையிலே பல வட்டங்களிலே நாம் ஒருமனப்பாட்டை காத்துக்கொள்ள வேண்டுமானால் செய்ய வேண்டிய காரியம் காலத்தை புரிந்துகொள்வோம் காலத்தை மக்களுக்கு புரிய வைப்போம் Make people understand the emergency of the hour நமது சபை மக்களுக்கு போதுமான அளவும் தெளிவாக எதுவும் சொல்லப்படவில்லை பவுல் கேட்டான் எக்காலம் தெளிவாக முழங்காவிட்டால் யார் போருக்கு தயாராவார் நிகேமியாவின் தலைமையில் மக்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டு குடினார்கள் என்று காண்கிறோம் இன்னொரு மொழியாக்கத்தில் ஒரே மனிதன் போல் நின்றார்கள் என்று இருக்கிறது தலைவர்களுக்கும் மக்களுக்கும் நிலைமையை நன்கு விளக்கிய நிகேமியாவின் ஆவியை தெளிவாய் புரிந்துகொண்ட கொண்ட மக்கள் வேலை செய்ய ஆவலாக இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம் நெகேமியா நான்காம் அத்தியாயம் ஆறாம் வசனத்தில் இப்படி இருக்கிறது நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம் அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாக இருந்தார்கள் சவால் பரிதானால் சமர்ப்பணமும் ஆழமாகும் கிரேட்டர் த சேலஞ்ச் டீப்பர் த கமிட்மெண்ட் இறைமக்களின் தலைவர்களது ஒரு கையில் விவிலியமும் மறு கையில் செய்தித்தாள்களும் இருக்க வேண்டும் உலக செய்தியின் பின்னணியோடு திருவசன செய்தியை வியாக்கியானிக்கும் அவர்கள் பிரசங்க பீடங்களில் அர்த்தம் இதுவே அவர்களது பிரசங்களுக்கு தீர்க்கத்தரிசன கூர்மை அளிக்கும் நான்காவதாக ஒருமன பாட்டிற்காக நாம் கவனிக்க வேண்டிய காரியம் நற்செய்தி பணியை பொது மேடையாக கொள்ள வேண்டும் யூஸ் இவேஞ்சலிசம் ஃபார் அ காமன் பிளாட்ஃபார்ம் ஒன்றித்தலுக்கு நற்செய்தி பணி வெகுவாய் வழிவகுக்கும் இவாஞ்சலிசம் இஸ் எ கிரேட் யூனிஃபயர் ஒரு கப்பலின் மேல் தட்டில் கப்பலோட்டிகள் ஓட்டிகள் சிலர் ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டு கொண்டிருந்தனராம் ஆனால் திடீரென்று பயணி ஒருவன் தவறி கடலில் விழுந்ததை கண்ட அவர்கள் தங்கள் சண்டையை மறந்து ஒன்று சேர்ந்து அவனை காப்பாற்றினார்களாம் இதுவே நற்செய்தி பணி செய்யும் நன்மை நற்செய்தி பணியன் அதிமுக்கிய தன்மையும் அவசர உணர்வும் நமது அற்ப வேறுபாடுகளை மறக்க செய்து எப்படியாவது வேலையை முடித்து முடித்துவிட வேண்டும் என்று நம்மை ஒருங்கிணைக்கின்றன தி அர்ஜன்சி ஆஃப் இவாஞ்சலிசம் தி சுப்ரீமசி ஆஃப் இவாஞ்சலிசம் தேர் தி யூனிஃபையிங் ஃபேக்டர்ஸ் இன்றைக்கு பாருங்கள் அரசியல் கட்சிகளுக்கு எல்லாம் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு திசையை நோக்கியவை ஆனால் எல்லாரும் சேர்க்க சேர்ந்திருக்கிறார்கள் எதற்கு என்ன சொல்லுகிறார்கள் காமன் மினிமம் புரோகிராம் சிஎம் பி அப்படியே கிறிஸ்தவர்களுக்கும் காமன் மினிமம் புரோக்ராம் என்னசேஷ பணி நற்செய்தி அறிவிப்பு பணி மிஷினரி ஊழியம் அதிலே நாம் எல்லாரும் இணைந்து கொள்ளலாம் சிலுவையின் செய்தியை ஆணித்தரமாக உலகெங்கும் பதிக்க வேண்டும் என்பதே தேவமக்கள் மக்கள் ஒருமன இருப்பதற்கு முக்கியமான காரணமாக தமது பிரதான ஆசாரிய ஜபத்தில் ஆண்டவராகியேசு இதை எவ்வளவு நேர்த்தியாய் சொன்னார் பாருங்கள் யோவான் பதினேழு 20 21 ஒன்றிலே நான் இவர்களுக்காக மட்டுமல்ல இவர்களது வார்த்தையினால் என்னை விசுவாசிக்க போகிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன் அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்க வேண்டுகிறேங்க இவ்வளவு ஆணித்தரமான ஒரு சமம் பாருங்கள் முடிந்த பிரியமானவர்களே பிற சபைகள் பிற சங்கங்கள் அவர்களது நற்செய்தி பணி முயற்சிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் அப்படி செய்வீர்களானால் சீக்கிரமாக நடைமுறையில் நாம் ஒருமன பாட்டை அப்பியாசிக்க நாம் வழிவகிக்கிறோம் என்று பொருள் பாமாலையிலே ஒரு அழகான கவி உண்டு அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் மேலோக வெற்றி சபையும் பூலோக யுத்த சபையும் ஒன்றாக கூடி சுதனை துதித்து பாடும் கீர்த்தனை பூமியில் உள்ள தேசத்தார் பற்பல பாஷை பேசுவோர் எல்லாரையும் ஒன்றாகவே இழுத்து கொள்வேன் என்கிறேன் இது நமது ஜபமாக இது நமது விண்ணப்பமாக மாறட்டும் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதினால் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் ஜம் பண்ணுவோம் எங்கள் நல்ல ஆண்டு புரே இந்த நாளுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நாங்கள் இக்கட்டான இறுதி இருக்கிறோம் முடிக்கப்பெறாத ஆனால் முடிக்க வேண்டிய முக்கியமான நற்செய்தி பணியை கர்த்தாவே நாங்கள் எப்படியாவது உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்குள்ளே நாங்கள் முடிக்க வேண்டுமானால் எல்லாரோட நாங்கள் கரங்கோக்க வேண்டும் ஆண்டு மற்ற வேறுபாடுகள் இருந்தாலும் கர்த்தாவே நீர் எங்கள் கரங்களிலே கொடுத்திருக்கிற பணி ஒரே பணி என்பதாலும் அந்த பணியின் லாபம் ஒரே எஜமானுக்கு சேரப்போகிறது என்கிற அந்த ஒரே எண்ணத்தினாலும் கர்த்தாவே நீர் எல்லாரையும் ஒருமனப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் எங்களுக்குள்ளே இருக்கிற அற்ப சொற்ப வேறுபாடுகளை எல்லாம் மறந்து காமன் மினிமம் புரோக்ராம் அடிப்படையான இந்த ஒருமனைப்பாட்டு கூருகளை நாங்கள் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள தாவே எங்களுக்கு உதவி செய்யும் இந்த திருவார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மக்கள் ஒவ்வொருவருக்காக அவர்கள் எந்த சபையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த சங்கங்களிலே ஈடுபாடு உள்ளவர்களாக இருந்தாலும் தர்த்தாவே எந்தெந்த வழிகளிலெல்லாம் மற்றவர்களோடு தோல் கொடுத்து ஒரு செயல்பட முடியும் என்று அபிதமான ஒரு சிந்தையோடு அபிதமான ஒரு மனப்பான்மையோடு கிறிஸ்தவர்கள் எல்லா ஊர்களிலும் செயல்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜபிக்கிறேன் நம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் பிரதான ஆசாரிய ஜபம் நிறைவேறுவதற்கு நாங்களே உதவியாக இருக்க உதவிதாரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே